வணக்கம் நச்சினை எண் ஆயிரத்தி இருநூற்று எண்பத்தி எட்டாவது செய்தி சேவை இரண்டாயிரத்தி பதினெட்டு கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் புயல் பாதித்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா ஐந்து மையங்களில் இன்று முதல் மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் சிலை கடத்தல் வழக்கை சிபிஐக்கு தமிழக அரசு மாற்று வெளியிட்ட ஆணையை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் டிசம்பர் நான்காம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் இது எதிர்பார்க்கும்படியே தீவிரமடைந்தால் சென்னை மற்றும் வட தமிழக பகுதியில் கூடுதல் மழையை கொடுக்கும் எனவும் தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார் இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களுக்கு குறியீடுகள் உருவாக்கும் பணியின்போது ஆவண பதிவேட்டிலிருந்து மாயமான ஐயாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு கோயில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு புதிய ஐஜியாக அபய் குமார் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய மொழிகளில் தலைச்சிறந்த நூல்களுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் டிசம்பர் ஐந்தாம் தேதி அறிவிக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்கச் சொல்லும் ஆய்வறிக்கை தமிழக மக்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்ட சவால் ஆலையை திறப்பதற்கு எதிராக மீண்டும் போராடுவோம் என்று தூத்துக்குடி மக்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது சென்னையிலிருந்து கேரளாவின் கோழிக்கோடு சென்ற ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் நடுவானில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதை அடுத்து ஐம்பத்தி பேருடன் சென்ற விமானம் மீண்டும் சென்னையில் தரையிறக்கப்பட்டது இந்திய செய்திகள் பயங்கரவாதம் தொடர்பான இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான பேச்சுவார்த்தை முடங்கியுள்ளது இந்நிலையில் பாகிஸ்தான் இந்தியாவுடன் நட்பு நாடாக வேண்டுமென்றால் முதலில் மதச்சார்பற்ற நாடாக வேண்டுமென்று என்று இந்திய ராணுவ தளபதி பி பின் ராவத் கூறியுள்ளார் சபரிமலைக்கு செல்லும் பாதைகளில் குழந்தைகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பாடுகளும் செய்யவில்லை என்று தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினர் ஆர் ஆனந்த் தெரிவித்துள்ளார் ராமர் கோயில் இங்குதான் கட்டப்படவுள்ளது என்பதற்கான இந்தி வாசகமான மந்திர் யாகி வங்கா என்பதுடன் ராமஜென்ம பூமியிடம் கூகுள் வரைவிடத்தில் குறிக்கப்பட்டுள்ளதால் சர்ச்சை கிளம்பியுள்ளது தமிழ்நாடு மாநில பேரிடர் நிதிக்கு மத்திய அரசின் பங்கான ரூபாய் முன்னூற்று ஐம்பத்தி கோடி கடந்த ஜூனில் விடுவிக்கப்பட்டது என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜுஜூ கூறியுள்ளார் சிரியா அமெரிக்கா கூட்டுப்படை நடத்திய வான்வழி தாக்குதலில் முப்பது பேர் பலியாகியுள்ளனர் இலங்கை அதிபர் சிறிசேனா கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிரதமர் விக்ரமசிங்கை அதிரடியாக நீக்கிவிட்டு முன்னாள் அதிபர் ராஜபக்ஷேவை பிரதமராக நியமித்தார் இந்நிலையில் இலங்கை மந்திரிகள் அரசு செலவு செய்ய நாடாளுமன்றம் தடை விதித்துள்ளது உக்ரைன் நாட்டுக்கு சொந்தமான கிரிமியா பகுதியை கடந்த இரண்டாயிரத்தி பதினாலில் ரஷ்யா தன்னுடன் இணைத்ததிலிருந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றமான சூழல் நிலவி வருகிறது ரஷ்யாவைச் சேர்ந்த பதினாறு வயதிலிருந்து அறுபது வயதுக்குட்பட்ட ஆண்கள் உக்ரைன் நாட்டுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கணக்கின்படி இந்தியாவில் எச்ஐவி வைரசால் பாதிக்கப்பட்டு பூஜ்ஜியம் புள்ளி ோர் ஒன்று லட்சம் பேர் வாழ்ந்து வருகின்றனர் தெற்காசியாவில் இது மிக அதிகபட்சம் என்று யூனிசெஃப் என்றழைக்கப்படும் ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது இருபத்தி இந்திய மீனவர்களை பாகிஸ்தான் கடலோர காவல்படை கைது செய்துள்ளது ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முறுப்பு அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் பொது அறிவு போன்ற தரமான ஒளி கோப்புகளை பார்வையிடுங்கள் இணைய வானொலியில் உங்கள் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்வுங்கள் வணிகச் செய்திகள் மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் ஆறு குறைக்கப்பட்டுள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மூன்று மாதங்களில் முதல் ரூபாய் எழுபதுக்கு கீழ் வந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் சம்மேளத்தின் தி ப்ளூ கிராஸ் வழங்கிய கௌரவ பட்டத்தை பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை அமினவ் வென்ட்ரா பெற்றுள்ளார் ஆஸ்திரேலியா இந்தியா இடையிலான நான்கு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் வருகிற ஆறாம் தேதி அடைய தொடங்குகிறது திரைச்ிகள் செக்க சிவந்த வானம் படத்திற்கு அடுத்ததாக சிம்புவந்தா ராஜாவாதான் வருவேன் படத்தில் நடித்து வருகிறது இப்படத்தை சுந்தர் சி இயக்குகிறார் தமிழகத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு அனைவரும் இணைந்து உதவுவோம் என அமீர் கான் தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் இந்தியன் டு படத்தின் படப்பிடிப்பு டிசம்பர் பதினான்காம் தேதி முதல் தொடங்க உள்ளது